வணக்கம் நன்றினியின் சரித்திரம் சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்திய செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் ஐந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிரிட்டனில் காப்புரிமை சட்டம் அமுலுக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் முதல் முறையாக அதிகாரத்தை பயன்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முதல் முறையாக விண்கல் ஸ்காட்லாந்தில் பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெர்னார்டோ ஓ தலைமையில் சிலி நாட்டின் விடுதலை இயக்கம் வெற்றி கண்டது இந்த நிகழ்வின் போது இரண்டாயிரம் ஸ்பெயின் நாட்டுக்காரர்களும் ஆயிரம் சிலி நாட்டுக்காரர்களும் உயிரிழந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு பொலிவியா மற்றும் பெரு நாடுகள் மீது சிலி போரை அறிவித்தது பசிபிக் போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் அரபிக் கடலின் குஜராத் கரையோர பகுதியான தண்டியில் உப்பு சட்டத்தை மீறி உப்பை கையிலே அள்ளி எடுத்து வந்து தனது இருநூற்றி மைல் நடைப்பயணத்தை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலக ஜப்பான் போர் கப்பல்கள் இலங்கையை தாக்கின இந்த தாக்குதலில் இரண்டு பிரிட்டிஷ் கப்பல்கள் மூழ்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் பெல்ஜியத்தின் மீது தவறுதலாக குண்டுகளை வீசியதில் இருநூற்றி சிறுவர்கள் உட்பட தொள்ளாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் இலினோய் மாநிலத்தில் மருத்துவமனை ஒன்றில் தீப்பிடித்ததில் எழுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கேஸ்ட்ரோ கியூபாவின் அரசு தலைவர் புல்ஜென்சியோ பாடிஸ்டாவுடன் போரை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இலங்கை பொது தேர்தலில் எஸ் டபிள்யூ ஆர் மகாஜன எக்ஷத் பெருமுனா கட்சி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூட்டான் பிரதமர் ஜிக்மி டோர்ஜி சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் சிரிமாவோ பண்டாரநாயக்க அரசிற்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியினர் நாட்டின் தெற்கு பகுதிகளில் ஆயுத கிளர்ச்சியை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தமிழீழ போராளிகள் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் ஆகியோர் இலங்கை ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அகாஷி கைஜோ எனப்படும் உலகின் மிகப்பெரிய தொங்கும் பாலம் ஜப்பானில் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் அமைக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஆயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சுள்ளை இந்திய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெகஜீவன் ராம் இந்தியாவின் நான்காவது துணை பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸ் இலங்கை திரைப்பட இயக்குநர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எம் சாரதா மேனன் இந்திய மனநல மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க கைலாசபதி இலங்கை தமிழறிஞர் கல்வியாளர் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லசந்த விக்ரம இலங்கை ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லில்லி ஜேம்ஸ் ஆங்கிலேய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மணிலால் காந்தி இந்திய ஊடகவியலாளர் காந்தியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ராம அழகப்பு செட்டியார் இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஆனந்த சமரகோன் சிங்கள இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அங்கையன் கைலாசநாதன் ஈழத்து எழுத்தாளர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ நாகராஜன் தமிழக திரைப்பட இயக்குநர் தயாரிப்பாளர் கதையாசிரியர் வசனகர்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு திவ்யா பாரதி இந்திய நடிகை இந்நாளின் சிறப்புகள் பாலஸ்தீனத்தில் குழந்தைகள் தினம் என்று இந்தியாவில் தேசிய கடல்சார் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே